சத்குரு ஸ்வா மிக்கே குரு கிருப்பையார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா பாகவதம் கற்க அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கூட அடியன் வந்து இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு கொஞ்சம் விஸ்தாரமா ஆத்ம திருப்தி சொல்லணும் கத்தான் அதுவே என் வந்து முழுக்கா சொன்னங்கிற ஒரு திருப்திக்கு இல்லை இனிமேல் எல்லாம் பகவான் இன்னுமே அதுக்கப்புறெல்லாம் இந்த நாற்பத்தி அடுத்து இன்னும் ஒரு அத்தியாயம் தான் இருக்கு அதுக்கப்புறம் ஐம்பதுலேருந்து ஒரே ராஜகாரியமாக தான் இருப்பான் கண்ணன் அப்புறம் வந்து வேலைகள்லாம் இருக்கும் ராஜகாரியங்கள் ராஜகாரியங்களெல்லாம் இருக்கான் அப்படியெல்லாம் பார்க்கலாம் கண்ணங்க ஒரு வேலைகளை மேலே பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே தொடர்வோம் மூலத்தை சேவிப்போம் அர்ச்சிவிரம் பாதாவங்க மருஜன் பிரஸையனூரோ அர்ச்சி சிரசானம் பாதவங்க மருஜன் பிரஸ்தனோரோடா போத்தம் சாணுகோ வாலம் பதிஷா தேர்த்ப போச சாணுகோ வாதம் குலம் துரண்டுவ பிரதானபோ ஜேத்து ஜன்மோவிஞ்சமருஷோ ஜகத்கேத்து ஜகன்மயத்து பரமஸி நாபரம் ஆமசிரம் அன்வாவிஸ்வர்த்தி பகுதா ப்ரம்மன் ஹுத்திரம் எத ஆமசம் விஷ்ணும் चराचरेशो, சுசக் எத்தாண்டம் எதா பூத்தி பூத்தராச்சரும் மக்கோனி நான்கோன ஆமாத்மோ விபாதி எதா சராச்சரே மக்கோ பி பமோனுஷு ஆமோதா விபாதிருவது அலோக மருடிமர் பதினிவ் சிரத ஆனமிய பாதபங்க மருஜன் பஷையோ கிரூரம அர்ச்சிவ் ரிரசனிய பாதாவங்க மிரஜன் பரஸ்தனோர அஷத்திய பபோஹம் சா சாப்பாமி குரம் பிஷ்டா துரண்டச்சி திருஷ்டியாபோம் சாபோபாமி குரம் பிஷ்டா துரண்டம் ஆம் பிரானபு ஜே ஜன்மோ வினா கிஞ்ச பரமி நா பரம் பிரானபுருஷோ ஜகத்கேத்து ஜகன்மயம் வினாச்சே பரமிச்சா பரம் ஆத்மேஷ்டமி அன்வவிஷ்வக यते எகதா ப்ரமன் லட்சோச்சரம் ஆமசிரேஷ்டம் இதம் விஷ்வம் அன்வவிஷ் சுசக் எகதா ப்ரம்மன் த்தோச்சரம் எதாச்சராச்சரே மக்கோனோன பாந்தி நாம் योनि, ஆத்ன ஆமோதா விபாதி பூத்தரா மகியோ மகியோனி நாம் பல ஆத்மோனுஷு ஆமாத்மதோ விபாதி ூத்தரா மக்கோனி நானும் கேவலாத்மோன ஆமாத்மோதிபாதுலோக்கம் கடத்தில பதனோக்கோ அச்சித் சிரதானம் பாதாவங்க மருஜன் பிரஸ்தனோ கிரூர கிருஷ்ணராமோ அபாஷர் பார்த்த கிருஷ்ணன் வந்து சொன்ன பிரகாரம் பலான் பலரான் கூப்பிட்டு வரார் கிருஷ்ணனை கூப்பிட்டு வரார் இது உத்தவனை கூப்பிட்டு வந்து அவருக்கு அழகாக சுவாகரம் சொல்லி அவரை ஆலிங்கனம் பண்ணி முறையாக புகாரம் பண்ணி அவர் வந்து பாத பாதங்களை அலம்பி தலையில் ஜலத்தை தங்கிக் கொண்டு பூஜா திரவியங்களை கொண்டு பூஜித்து நல்ல வத்திரங்களை கொடுத்தும் சந்தனம் புஷ்பமாலையெல்லாம் கொடுத்தும் அலங்காரங்கள்லாம் கொடுத்து பூஜை பண்ணி தலையார் நமஸ்காரம் பண்ணி தன் மடியில் இருக்கக்கூடிய அவர் பாதங்களை தடவி கொடுத்துரு மடியில் காலை வச்சுட்டு கீழே உட்காந்து மடியில் பாதங்களை வச்சுட்டு வினயத்தோடு அதாவது ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் அதாவது அந்த யமுனையில் எத்தரா பூர்வா அக்ரூர அப்ஜகாத்துன்னு சொன்னார் அது காமிச்சார் அந்த மாதிரி அந்த பிரம்மகிருதம்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல திருப்பாறு கடல் காட்சியை காமிச்சிருக்காரு அதனால் திருப்பாதங்கள் எடுத்து கால் மடியில் வச்சுண்டு தடவி கொடுத்துட்டு பார சுசு பாரசேவ பண்ணுறாமல் வச்சுட்டு வினையத்தால் நமஸ்காரம் பண்ணிட்டு கூடிய அக்ரூரர் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்து பேசுகிறாரு பாப்பியான இந்த கம்மிஷன் வந்து பரிவாரங்களோட நல்லபடியாக கொல்லாப்பட்டான்பா நல்லபடியாக முடித்தான்ம்பா இந்த பாப்பியான கம்சன் அதுக்கு தான் வந்திருக்கார் அவர் பரிவாரங்களோட எட்டு தம்பதிகள் நல்லபடியாக முடித்தான் உங்களுடைய மற்ற அவனுக்கு சேனைகள்லாம் இருந்து ரெக்கோட இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சது உங்களுடைய இந்த குளம் முடிவில்லாத கட்டத்துலேருந்து உங்கள் இந்த குலம் கட்டத்துலேருந்தே உங்கள் ரெண்டு பேராலேயும் இது மீட்கப்பட்டது ஆமாம் எல்லாம் பல விதமான கஷ்டங்கள் யார் அவர்கள் வெட்டி போஜக அந்த எல்லாரும் பல விதமான கோத்திரங்கள் பார்த்தோம்னாலே வம்சங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லா அவர்களால் மீட்கப்பட்டது அவர்களால் வாழ வச்சார் கண்ணன் அது ஏற்கனவே நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்துக்கணும் நாற்பத்தி அஞ்சில் அது தான் பார்த்துக்கணும் அப்படி மீட்கப்படும் அதனால் அந்த குலமும் விறத்தி அடைய எப்படி செய்யப்படும் நீங்கள் ரெண்டு பேர் தான் இந்த ஜகத் சுரூப்பிகளாக இருக்கணும் ஜகத்தே உபாதான காரணம் இருக்கணும் ஜத்து உபாதான காரண பூத்தர்கள இருக்கார் உபாதான காரண பூத்தர்கள இருக்காங்க அது இந்த ஜகத்து பிரபஞ்சம் ஏற்படுவதற்கு காரணம் இருக்குது பிரதான பொருத்த சுரூப்பியா இருக்கிறது தவிர வேறு காரணமும் இல்லை காரியமும் இல்லை அப்பறம் காரணம் அப்பறம் காரணமும் காரியமும் இல்லை அப்போ ஏ பரமேஸ்வரா ரஜோகுணம் போன்ற தவங்களுடைய சக்திகளான தம்மாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகத்தில் பிரிவேஷம் பண்ணி கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விஷயமானபடி பலவிதமாக அறியப்படுகிறது அதாவது பரமாத்மா ஆத்மா பரமாத்மா அப்படின்னா அதாவது கண்ணால் பார்க்க முடியுமா காதால் கேட்க முடியுமா இதை தொட்டு உணர முடியுமா உண்ண முடியாது அப்போது ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு யாதவனாக அப்புறம் ஒத்திரி அவருக்கு பிள்ளையாக வந்துருக்காருன்னா இப்போ வந்து பார்க்க முடியல கண்ணுடைய ரூபத்தை பார்க்க முடியுது கண்ணனை கேட்க முடியல நிலம் அப்படி தன்னுடைய பல சக்திகளால் அதுதான் குணங்கள் ஏ பரமேஸ்வரன்னு கூப்பிடுறது கண்ணனை அட்ரஸ் பண்றாரு பக்குவம் இப்படியும் அந்த அவரால சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த லோகத்துல சராச்சரங்களான எல்லா ஜீவராசிகளுக்குள்ள பிரவேசம் பண்ணி கேட்பதற்கும் ஒரு சௌகரியமாக பார்ப்பதற்கு ஒரு சௌகரியமாக விஷய மாதிரி அப்படி பலவாறாக நீங்கள் அறியப்படுீர்கள் உணரப்படுகிறீர்கள் தனக்கு வேறு ரூபமா இருக்கக்கூடிய தோற்றுவதற்கு இடமா இருக்கக்கூடிய உங்களையே காரணமாக கொண்ட இந்த தாவர ரூபமான இந்த பிரபஞ்சத்தில் பிருத்திவி போன்ற காரணங்கள்லாம் பலவிதமாக எப்படி தோற்றுகின்றனவோ அப்படிதான் ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஜீவாத்மா நீங்க ஒருத்தர் தான் உங்களால சிருஷ்டிக்கப்பட்டவர்களில் பலவிதமாக தோன்று சுதந்திர பரதந்திரன் நாங்க பரதந்திரம் நான் பரதந்திரன் அடியன் பரதந்திரன் நீங்க பரதந்திரன் அவர் கண்ணன் சுதந்திரன் உங்களால் சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த பிரபஞ்சம் இது சராச்சரங்கள் பலவிதமான இது அதாவது அடியன் வச்சுப்போம் ஒரு செல்லு ஒரு புஸ்தகம் அடியன் ஒரு ஜீவன் அப்போ அந்த செல்லுக்கும் அவர் தான் அந்தராத்மா அவர் ஆதாரம் புஸ்தகத்துக்கும் அவர் ஆதாரம் சொல்லப்பட்ட பேச்சு வாய்க்கும் அதுதான் அவர் ஆதாரம் இந்த ஜீவன் பேசுறது இதுக்கும் அவர் ஆதாரம் அதனால அவர் வந்து பரதந்திர நான் சுதந்திர நபராக இருந்து இப்படி சிருஷ்டிக்கு அப்படி பலவிதமாக தோன்றுகிறார்கள் அப்போ சத்தம் ரஜ்தமஸ் சொல்லப்பட்ட மூன்று குணங்களுடைய சக்திகளால் இப்படி லோகத்தின் சிருஷ்டி பண்ணுகிறீர்கள் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறார் அக்குரு வந்து சுக பிரம்ம சொல்றது அக்குரு மூலமாக என்னன்னா அவர்கள் அக்ரூராக அவர்களுடைய கால்களில் விழுந்து பாதார் விந்தங்கள் அதாவது பலராமன் கிருஷ்ணருடைய பாதங்களில் விழுந்து பாதங்களை வந்து அப்படியே ஏற்கனவே பாத பிரசாலனம் பண்ணியாச்சு தீர்த்தத்தை வந்து புரோக்ஷம் பண்ணியாச்சு அவர்களுடைய வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணியாச்சு இப்போ குசல பிரச்சனைலாம் பண்ணி மெல்லாவற்ற பேச்சு கொடுத்துன்னு பேச போகிறாரு அவருடைய பாதங்கள் தன் மடியில் வச்சுண்டு அப்படியே வருடி கொடுத்துண்டு அந்த பார சேவை பண்ணுறாப்புல வருடி கொடுத்துண்டு அடக்கமாக வினயமாக இத்தனைக்கும் வைசான வைசானவர் அக்ரூரர் சித்தப்பா சின்னவ குழந்தைகள் சின்னவர்கள் கிருஷ்ணனும் பலரான் அவர்கிட்ட கிருஷ்ண பலராம்கிட்ட அக்ரூவர் பேச ஆரம்பிச்சான் நல்ல வழியாக இந்த பாப்பி கம்சன் மகா பாபி துஷ்டன் அசுரன் துஷ்டன் அவன் வந்து முடிக்கப்பட்டான் அவருடைய பரிவாரங்களோடு அழிக்கப்பட்டான் பரிவாரங்கள் அவனுடைய தம்பிகள் எட்டு பேர் கங்கன்யா குரோரகாரியான் அப்புறம் வந்து அந்த அசுர யானை கோலையாக போயிட்டோம் யானை பாகன்கள் அசுர சம்பந்தமானவன் தானூரன் முஷ்டிகன் இப்படி பல பேர்கள் தான் கொல்லப்பட்டார்கள் வந்து துஷ்ட அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர்களும் கொல்லப்பட்டாங்க அதனால் பரிவாரங்களோடு முடிக்கப்பட்டான் உங்களுடைய குளம் உங்களுடைய அதாவது விஷ்டி போது அந்த எல்லாம் சொல்கிறது யாதக குளம் எல்லாமே உங்களால் எல்லா விதமான சங்கடங்கள்லேருந்து கஷ்டங்கள்லேருந்து விடு மீடுக்கப்பட்டு மீட்கப்பட்டு விடு விடுவிக்கப்பட்டு தன்னுடைய மேல்நிலைக்கு கொண்டு வரப்படுது காண்பித்தார் நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் ஒரு பிரேமையான நல்ல சொல்லும் ஒரு பத்தாயிரம் குடும்பங்களை வாட வச்சான் கண்மன் அப்படி வந்து அவர்களுக்கு வந்து இடம் கொடுத்தும் அவர்களுடைய பணி செல்வத்தை கொடுத்தும் அவர்களுக்கு வேண்டிய வசதி செய்து கொடுத்தும் மதுரையில் அவர்களை மறுபடியும் குடியேற்றினான் அப்படி நல்ல வழியாக பாப்பியான கம்சன் தன்னுடைய பரிவாரங்களுடன் அழிக்கப்பட்டது உங்கள் குலம் அந்த குளம் வந்து உங்களால் சங்கடங்களில் மீட்கப்பட்டு மேல்நிலை நீங்க ரெண்டு பேருமே லோகத்திற்கு காரணம் ஆதி காரணம் மூலப்பொருள் முப்பாதான காரணம் உங்க அந்த பிரபஞ்சமாக பரிணமித்த ஆதி புருஷரும் இங்க தான் ஜீவனும் இங்க தான் உங்களோட தவற காரணமே காரியமே இல்லை ஆமா காரணம் காரியம் ரெண்டுமே பரமாத்மா கண்ணன் அதனால பரம்பொருளே கிருஷ்ட பரம்பரம் இங்க தான் மாயா சக்தியால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகத்துக்குள்ளே ஆத்மாவாக நுழைஞ்சு ஆத்மாவாக நுழைஞ்சு தன்னுடைய காலம் மாயை போன்ற சக்திகளாக காலம் அவருடைய சக்தி விஷ்ணுபுரான்கிட்ட காணிக்கிறார்கள் காலமே ஒரு போஷுங்க மாயை சக்திகளால் மறுபடியும் லோகத்தில் கேட்டு இருக்கிற மாதிரி பலவிதமான வத்துக்களாக விளங்குகிறது பலவிதமான ஒத்துக்களாக விளங்குகிறது அதாவது ஏதாகி போற்றோ சேராத்திர பூமி போன்ற அந்த பஞ்சபூதங்கள் பூமி ஜலம் அக்னிவாயு ஆகாசம் போன்ற பஞ்சபூதங்களும் அதனுடைய தன்மாத்திரும் சக்திகளும் அசையும் அசையாதையும் அதாவது சராசரமான வஸ்துக்கள் எல்லாவற்றையும் பலவிதமாக பார்க்கப்படுகின்றன காணப்படுகின்றன இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் காரணம் இதே போல் நீங்கள் உத்தர தான் உங்களையே அவங்களே அடிப்படையாக ஆமிக்கிட்டீர்கள் அவங்களையே வந்து காரணமாக வச்சுட்டு இந்த லோகத்தில் உங்கள் இஷ்டப்பிரகாரம் பலவித பிரகாரம் தோற்றமளி காண்பிக்கிறீர்கள் அதனால் அவர்தான் வந்து உப்பாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் இப்போ பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாமே சராச்சரங்கள் எல்லாமே அவர் தான் இருக்கார் அது அவர் தான் ஆதாரம் அப்படி தோற்றமளிக்கிறீர்கள் அப்படின் தோற்றம் என்றார் அவர் வந்து விஷ்ணு புராணத்தில் கால சுரூப்பமாக பகவானே இருக்காருங்கிறத மிகவும் தெளிவாக காணிக்கிறது கால கால ரூபிங்கிறது அவருடைய ஒரு கோஷம் அப்படி பார்க்கலாங்க அப்புறம் வந்து அவருடைய விஷ்ணுமயா சக்தியை அங்கே பார்க்குறாரு அங்கே காணிக்கிறார் அது ரொம்ப அழகாக இங்கே காண்பிக்கப்பட்டது அப்புறம் இந்த கண்ணனுடைய அந்த பரம்பொருள் தத்துவத்தை வந்து விஷ்ணு புராணத்தில் அழாக காண்பிக்கிறேன் அந்த மாதிரி தான் இங்கேயும் காரணக்காரி ரெண்டுமே நீங்களா அப்படின்னு சொல்லணும் மேல சிறோம்பி சிறோம்ப்பி பாசி விஷம் ரஜத்தமாக சுவுணைத்துசி நசே துணிவே கவச்சேத்து சூஜஸ்ப்பசி பாசிவிம் ரஜத்தம சணை சுசக் நே துண கரீர்வானே க்வச்சேத்து தேது அனு வாட்சாத்மன சே அந்த நய மோட்ச சாத்தம் நாம விவேகே அனுப்பித்மன சந்த அந்த நோக அோோ நிவம் தவ ந மோட்சா யாத்தம் நாமத்து நோவிவே த்தோதி ஜகோபுராணண்டி யோதி ஜகோபுராண பாண்டி சுவம் பிரபோ வசுதேவீர்ணாசேனேத்துகாதி அக்ஷோகிணி சதவேனேதராம் ராஜமுஷியோன்மன்வம் பிரபோஜிய வசுதேவேவீர்ணேனேத்துோோகிணி சதவேனமுஷிச்சோன்மன் அத்தேஜ अध्यनो அோ வசதியூரி பதூத்திருதமூர் யாரசௌச்சலிம் திரு ஜுனாதி தகதுகூரட்ச அத்த அத்தியேஷனு வசதியா ஹலோ பூவிவாக யா சர்வேவ பிதூத பிரதேவமூர்த்தி யாதசௌச்சரீனம் ஜகத் புனாதி சற்று ஜகத் குரோ ரதாட்சத அதோஷா பிரவிஷ்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் சமஸ்கந்தம் பூர்வார்தோம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் அக்ரூரருக்கு அனுகிரகம் பண்ணுற அக்ரூரரை வச்சு சில வேலைகள்லாம் பண்ண போகிறாரு அதாவது அந்த விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு புராணத்தில் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கி கோவர்தனகிரியை ஏழு ஏழு நாளில் காண்பி கொடையாக பிடித்தார் கோவிந்தப்பட்ட அபிஷேகம் சொல்லப்பட்டது பாகவதாக சொல்லப்படுது பாகவதா கோவிந்தபட்ட அபிஷேகம் அழகாக சொல்லப்படுது விஷ்ணு புராணத்தில் போகிறப்போக்கம் சொல்லுவாங்க ஆனால் கோ அங்கே கோ இந்திரன் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டார் இந்திரனுடைய ஸ்துதி இங்கே என்ன இருக்கும் அதை நான் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன் ஏன்னா வேதாந்த விஷயத்தை ஒட்டி அது இருக்கும் ரொம்ப வசதி ஈஸ்வரம் குரு ஆத்மானம் சரணம் பிரபத்தி அது வந்து அந்த ஒரு அற ஸ்லோகம் ஒரு லைன் வந்து ரொம்ப வசத்தியான விஷயம் வேதாந்தத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு அதை அப்படியே நினச்சிட்டே இருக்கணும் லைஃப் ஃபுல்லாக நினச்சிருந்துருக்கணும் ஈஸ்வரம் குரு ஆத்மானம் துவாமகம் சரணங்க ஈஸ்வரம் குருமா ஆத்மானும் துவாமகம் அப்படி இருக்கும் அது வந்து அங்கே அப்போ வந்து என்ன பண்ணுவார் ஒரு வரம் கொடுப்பார் கண்ணன் என்ன வரன் கொடுக்குறார் என்ன வரம் கொடுக்குறாருன்னா நீ வந்து அர்ஜுனன் உன்னுடைய பிள்ளையாக இங்கே பிறந்திருக்கான்னு எனக்கு தெரியும் அர்ஜுனன் உனக்கு உன்னுடைய பிள்ளையாக தெரியும் அந்த அர்ஜுனன் நான் கடைசி வரைக்கும் நான் இந்த இருக்கிற வரைக்கும் அவனை ரட்சித்தேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஈஸ்வரம் குரு ஆத்மானம் துவாமகம் சரணம் கதகான்னு இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஒரு பதிமூணாவது ஸ்லோகமாக இருக்கும் பார்க்கலாம் அதை பாகத்தை வந்துட்டார் அங்கே நிறைய மாதிரி சொல்ல சொன்ன ஒன்று இவரா வரன் கொடுப்பார் கண்ணனாக வரன் கொடுத்தது இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களை ரட்சிப்பேன் அப்போ இவர்கள் வந்து கஷ்டப்படுறார்கள் தெரியும் இந்த பார்த்தன் பீமை விதிருஷ்டிர நகரசகாரியவர்கள்லாம் அந்த அப்பா இல்லாமல் திராஷ்டனுடைய ஒரு இதில் அத்தினாப்புற இதில் அத்தினாபுரத்தில் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள்னு தெரியும் ஒரு சௌக்கியமாக இல்லைன்னு தெரியும் அவர்களை வந்து திருதராஷ்டனை கொஞ்சம் ப பயமுறுத்தணும் அவரை ஒன்று அடக்கி வைக்கணும் அப்புறம் அவர்களுக்கு சா இதை குந்திக்கு ஒரு சமாதானம் பண்ணணும் அதுக்கு அக்கு ஒரு அனுப்பணும் அதுதான் அவனுடைய பிளான் கண்ணனுடைய பிளான் அதுதான் இங்கே செய்யறது மேலே பார்ப்போம் இருபத்தி ஒன்மாவது திருஜஸ் டோலு பிரசி விஷுன் ரஜத்தமியே துணைத்மனே கவகேத்துஜஸ்லு பிரதிஷன் ரஜத்தமியே துணை ஆனாத்மனே கவச்சேத்துகூத்மன அந்தஸஸ்வன மோஷ சம் காமஸ் விவேகூ க்ஷணிதாத்மோ நந்த நோக்கம் காமஸ்வம் நோ விவேகோதி ஜகோத்தோ வைரப்பத புராண சேர்ப்பதா பன் சூணம் விபத்து जगतो यदा, यदा, पतेर, ஜகோ பத புண்பாண்டி தான் பன் சணம் விபத்து சோோய வசுதவேவீர்ணாசேனேத்தும் இஹாசி பூமி அக்ஷோகிணீசேனேதராம் ராஜமுச்சோோவிச்சன்மன் சம் பிரபோய வசதேவேவீர்ணேனேஸ் இஹாசி பூமே बारम ஸ்வம் தின பாரமேதி அப்போகணீசேன சுரேதராம் ராஜா முஷ்யேஷோன் அோ வசதி அஹு பூரிபா யா சர்வபித்திருபூத்த நிரமூசலிலம் ஜுனாதி ஜுரோக்ஞா அோ வசதி அஹ அேஷனவசர ஹலு பூரிபாக அத்தியேஷனா ஹலு பூரிபாக யா சர்வேவூத் தவமூர் பாரசௌசரீலம் ஜகத் புனாதி ஜகத் குருஷணே யா பிரவிஷா இருபத்தி அஞ்சாவது அக்டோபர் மூலமாசலம் இருபத்தி ஒன்னாவது சத்தம் ராஜஸ் தமசின்னு சொல்லப்பட்ட இந்த குண குணங்கள் அதுதான் அந்த பிரகிருத்தி பிரகிருத்தியிலேருந்து மகத்து மகத்திலேருந்து வரக்கூடிய அகங்காரம் அபிமான அகங்காரம் அதுலேருந்து தாமச ராஜச சத்த அகங்காரம் அதில் தான் நிறைய சிருஷ்டி வருது அந்த குணங்களால் உங்களுடைய இந்த சக்தி தங்களுடைய சக்தியால் லோகத்தை சிருஷ்டிக்கிறேன் சக்திங்கிறதே அந்த மாயை பிரதானம் பிரகிருத்தியை சிருஷ்டிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் அதை வந்து அழிக்கிறீர்கள் ஆசிரியர் ஜாத்தியும் அதாவது பிரம்ம எந்த பிரம் எந்த புராணத்தில் எங்கே சொன்னாலும் எந்த ஒரு தனம் பிரம்மம் பரமாத்மா அது வந்து இந்த மூணு வேலை செய்கிறது கம் மூணு விஷயங்களை அதாவது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறது அதை ரட்சிக்கிறது அதை அழிக்கிறது இது மூணு அதாவது மூணு மூணு ரூபத்தெல்லாம் அழிக்கிறது மூணு பேரால் மூணு ரூபத்தால் சிருஷ்டிக்கிறீர்கள் காப்பாற்றிகள் அழிக்கிறது அந்த குணங்களாலாவது கர்மங்களாலாவது நீங்கள் கட்டுப்படுது ஆமாம் அவர் சுதந்திர நான் பரதந்திரன் நான் கட்டுப்பட்டு நீங்கள் பட்டுப்பட்டு அவர் இல்லை அந்த குணங்களால் ரஜஸ்தமசி சத்த குணங்களாகவும் இந்த சிருஷ்டி ரக்ஷணம் அழிப்பதுங்கிறனால கட்டுப்படுதும் ஆனால் சூர்மையான உங்களுக்கு பந்தகேத்துவான அவித்தி அதாவது அவித்தை ஆச்சரியத்தை ஆவரணம் செய்யாதனால அப்படிங்கிறது எது கிடையாது அதாவது பந்தகேத்துங்கிறது அவிதி அந்த அந்த மாயங்கிறது எப்படி இருக்கும் அதுதான் அவித்தி ஆசிரியத்தை ஆவரணம் செய்யாதனால அது எப்படி இருக்கும் சரீரம் போன்ற உபாதி பிர ப்ராகிருதமாக இந்த சரீரம் ப்ராக்கிருத்திய செய்யணும் உங்களது ப்ராகிருத்தம் செய்யணும் இந்த ப புஸ்தகம் எல்லாம் ப்ராகிருத்தம் செய்யும் இல்லை அந்த உபாதை ப்ராகிருதமாக இருக்கிறதுனால இத்தன்மையானதுன்னு நிரூபணம் பண்ணப்படாத பரமாத்மா உங்களுக்கு ஜென்மமும் உண்மையில் அதுதான் உண்மை தன் மூலமாக பேர உண்மை அதனால உங்களுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை உங்கள்ட்ட அப்ப பந்த மோட்ச விவகாரமானது அவருடைய அபிப்பிராயத்து பிரகாரக்கூடிய அவிவேக்கமே இருக்கிறது பரமாத்மாவான கிருஷ்ணன்ட்ட மோக் விவகாரம் பந்தம் மோட்சங்க விவகாரமானது எங்களுடைய அபிப்பிராயத்துக்கு தன்ன மாதிரி அவிவேகம் தான் பின்னாலதான் சொல்றேன் ஏகாதசந்தை வந்து சொல்லுவார் லோகத்தினுடைய கட்சேமத்திற்காக அவங்களால் வெளிப்படுத்தப்பட்ட அநாதியான வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த தர்ம மார்க்கம் இருக்கேன் அதாவது சன்மார்க்கம் அது தர்ம மார்க்கம் என்னென்ன காலத்துக்கெல்லாம் வந்து இந்த அசத்துகளால் அசத்பிக அசத்துகளான வேத விரத்தங்களான பாஷண்ட மார்க்கங்களால் பாதிக்கப்படுகிறது இப்போ இருக்கேன் கிறிஸ்டியன் தொழு துளுக்கங்கிறதுலாம் பாதி அப்போது வந்து நீங்கள் வந்து சுத்தசத்து இந்த சரீரத்தை தரிக்கிறீர்கள் அது கல்கே உதாரணம் கடைசியில் தான் வரும் நாலு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பிரபுவே அப்படிப்பட்ட நீங்கள் வந்து அசுராம்சமான பூதர்களான ராஜாக்கள் இப்போ இப்படிதான் இருக்கான் பொலிட்டீஷியன்ஸு கணக்கற்ற சேனைகளை கொள்வதால் பூபாரத்தை குறைப்பதற்கும் இந்த எதிர்குலத்தில் கீர்த்தி வித்தரிக்கப்பட்டது இப்போது வசுதேவ கிரகத்தில் அம்சத்தோட பலராமனோட அவதாரம் பண்ணியிருக்கிறது மேலே பார்ப்போம்